ارْسَلَهُ اللَّهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا عَمَّا بَعْدِ سَقَطَ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كَلَامِهِ الْقَدِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى تَسِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا صَلَّى اللَّهُ இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹு தாலா மனிதனை மிகச் சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அதனை ஒவ்வொரு நேரமும் நாம் நினைத்து பார்த்து அல்லாஹுத் நன்றி உள்ள மனிதனாக நடந்து கொள்வது நம் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது ஆதமுடைய மக்களை நாம் சங்கைக்குரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் உலகத்தில் எத்தனையோ கோடி படைப்பினங்கள் இருக்கின்றன அவை அனைத்திலும் இந்த மனிதன் என்ற இனத்தை அல்லாஹத்தாலா மிகச் சிறந்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றார் மலக்குகளை விட உயர்ந்த அந்தஸ்து பெற்ற மனிதனாக மனித இணைத்தி வைத்திருக்கின்றான் இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கின்றன ஆழம் என்ற இந்த பிரபஞ்சம் இருக்கின்றதே அது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எல்லைகளை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது வெறுமனே இந்த பூமியுடைய உருண்டை மட்டும் ஆழம் என்ற பொருளுடையதல்ல ஆழம் என்று சொன்னால் மாசி வல்லா தவிர மீதி மீதி இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுக்கும் ஆழம் என்பதாக சொல்லப்படும் தமிழில் அதை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுருக்கமாக பிரபஞ்சம் என்று சொல்லலாம் பிரபஞ்சம் என்று சொன்னால் விஞ்ஞானிகள் இப்பொழுது கணக்கெடுகின்றார்களே இந்த மையமாக வைத்து சுற்றி வரக்கூடிய இந்த கோலங்கள் அனைத்தும் சேர்ந்தது ஒரு கேலக்சி அல்லது ஒரு பால்வெளி மில்கி வே என்பதாக சொல்லப்படும் இது போன்ற இந்த யூனிவர்சல் என்று சொல்லப்படக்கூடிய பேரண்டத்திற்குள்ளே ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் இருக்கின்றன இது நம்முடைய சூரிய குடும்பம் நாம் இந்த பூமிக்கு உண்ட உண்டான நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமிக்கு உண்டான சூரிய குடும்பம் இது இது போன்ற இந்த பேரண்டத்திற்குள்ளே ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன இது விஞ்ஞானத்தில் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கணக்கு அது அல்லாத எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அவ்வளவு பெரிய ஆழம் இருக்கின்றது அத்தனையிலும் இந்த மனிதன் என்ற சிருஷ்டியை மட்டும்தான் அல்லாஹத்தாலா மிக உயர்வாக படைத்திருக்கின்றார் இந்த ஆழம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ளே எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இருக்கின்றன அவை அனைத்திலும் அல்லாஹால மிகச்சிறந்தவனாக மிக உன்னதமான படைத்திருக்கின்ற சொன்னால் இந்த மனிதன் தான் அல்லாஹுடைய அப்படி உயர்வாக படைத்த படைத்த நோக்கம் தன்னுடைய பிரதிதியாக அல்லாஹத்தால இந்த மனிதனை ஆக்க வேண்டும் பூமியில் நியமிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அல்லாஹா ஆக்கினார் நாம் உங்களை உலகத்தில் எந்த பொருளுக்கும் கொடுக்காத நிலையை அல்லாஹால இந்த ஆழம் என்ற பிரபஞ்சம் இருக்கின்றது அது அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்சான் என்ற இந்த மனிதனுக்குள் அடக்கப்பட்டிருக்கின்றன தலி அல்லாஹத்தாலா சொல்லிக் காட்டுகின்றார்கள் மனிதன் என்பவன் வெளி பிரபஞ்சம் தான் மிகப்பெரிய ஆழம் என்பதாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் எனவே மனிதனே நீ அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய சக்தியை அல்லாஹத்தாலாவுடைய ஆற்றலை அவனுடைய வலிமையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வெளி உலகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கூட உனக்கு கிடையாது மாறாக உன்னையே நீ பார்த்து கொண்டால் அந்த ஆற்றல் எல்லாம் உனக்கு தெரிய வரும் பார்ப்பதே உனக்கு போதுமானதாக இருக்கின்றது உன்னையே நீ சிந்தித்து பார்ப்பது உனக்கு போதுமானதாக இருக்கிறது உன்னுடைய உடலுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்திற்குரிய பிரபஞ்சத்திலே உள்ள அத்தனை பொருள்களும் அடக்கப்பட்ட நோய் வருகின்றது அதற்குரிய மருந்து உன்னிடத்தில் தான் இருக்கின்றது உனக்கு தெரிவதில்லை வரக்கூடிய நோய்கள் எல்லாம் உன் மூலமாகத்தான் வருகின்றன அதற்குரிய மருந்து உன்னிடத்தில் இருக்கின்றது அதை நீ உணர்ந்து கொள்ள முடிவதில்லை ஆழம் அடங்கி கிடக்கின்றது என்பதாக அலிரதி அல்லாஹத்தாலா என்பவர்கள் சொல்லி காட்டுகின்ற அப்படி மிகப்பெரிய ஆழமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அல்லாஹத்தாலாவுடைய சக்திகள் அனைத்தும் இந்த மனிதனின் மூலமாக வெளிப்பட வேண்டும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹத்தாலம் மனிதனை மிக உயர்வாக படைத்திருக்கின்றான் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதனை பற்றி மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதைத்தான் ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் உன்னை நீ அறிந்து கொண்டால் அது அல்லாஹவை அறிவதாக தன்னை பற்றி அறிவது தன்னுடைய தலைவனை பற்றி அறிவதாகும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதன் என்பவன் எப்படிப்பட்ட உயர்வான அந்தஸ்தில் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த மனிதனுக்குள்ளே வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹத்தாலா மனிதனுடைய உடலுக்குள் அதே போன்று பூமியில் இருந்து எடுத்துக்கொண்டால் பூமியில் உள்ள அத்தனை சத்துக்களையும் அல்லாஹத்தாலா மனிதனுடைய உடலுக்குள் அமைத்து வைத்திருக்கின்றார் ஏனென்றால் இந்த மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவர் அல்லாஹத்தாலா மிக அழகாக குரானிலே சொல்லி காட்டுகின்றார் மண்ணால் மை படைத்தனிதனுடைய சேர்ந்தது மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பின்னாலும் சேர்ந்துவிடக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹத்தால் அமைத்து வைத்திருக்கின்றன உயிர் இருக்கின்றதே மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அது அழியாத ஒன்று சில பொருள்கள் இருக்கின்றன படைப்பு என்பதுதான் இருக்கின்றதை தவிர அதற்கு இறப்பு என்பது கிடையாது அதற்கு பிறகு அழிவு என்பது கிடையாது நரகத்தை படைத்தான் பிறகு அழிவு என்பது அதற்கு கிடையாது இப்படி சில பொருள்களை பிறப்பை மட்டும் அல்லாஹத்தால் அமைத்து வைத்திருக்கின்றான் இறப்பு என்பது அவற்றிற்கு கிடையாது அதிலே நம்முடைய ரூக ஒன்று இந்த ரூக அல்லாத ரூகை தவிர மீதி உள்ள சடலம் அனைத்தும் இறந்துவிடக்கூடியவை இந்த சடலம் இறந்து விட்டால் மண்ணிலை புதைத்து விடுகின்றோம் சில தினங்கள் ஆனவுடனே அது அழுகி வேறொரு வடிவமாக மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகின்றது நம்முடைய உடலிலே மண் தண்ணீர் நெருப்பு காற்று என்ற நான்கு பொருள்கள் இருக்கின்றன சில நாட்கள் கழித்த உடனே அந்த மண் மண்ணோடு சேர்ந்துவிடும் தண்ணீர் தண்ணீரோடு கலந்துவிடும் காற்று காற்றோடு சேர்ந்துவிடும் நெருப்பு அந்த பூமியினுடைய உஷ்ணத்தோடு கலந்துவிடும் எங்கிருந்து வந்ததோ அங்கே போய்விடுகின்றது எரிஜியோ இலா அசலிஹி என்று ஒரு பழமொழி அரபியிலே சொல்லப்படும் ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அசலின் பக்கம் சென்று சேர்ந்து விடும் என்பதால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அந்த அசலோடு சேர்ந்துவிடும் இப்படி மனிதன் மிகப்பெரிய ஆற்றல் இன்னும் சொல்லிக் கொண்டே போனால் மனிதனை பற்றி மட்டும் சொல்லிக்கொண்டே போனால் அது ஏராளமாக சொல்லலாம் நமக்குள்ளே உள்ள சக்தியை நாம் உணர்வதில்லை நாம் யார் என்று நம்மை பற்றி தெரிந்து கொள்வதில்லை ஆகவேதான் நாம் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் இருக்கின்றோம் அல்லாஹத்தாலாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் யார் எங்கிருந்து வந்தேன் என்ன செய்து கொண்டிருந்தேன் எப்படி இருந்தேன் எப்படி இருக்கின்றேன் என்ன ஆவேன் என்பது பற்றி என்னை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால் அல்லாஹத்தாலாவுடைய சக்தி எனக்கு தெரிந்துவிடும் ஒவ்வொரு எந்த விஞ்ஞானியாலும் செய்ய முடியாத ஒரு பொருள் ஒரு கண் போய்விட்டது என்று வைத்துக் கொள்வோம் யாராவது ஒரு விஞ்ஞானி அதனை தந்துவிட முடியுமா இந்த உலகத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளும் சேர்ந்தாலும் அந்த கண் பார்வையை தர முடியாது மனிதனே தயாளனான தயாளணம் ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது அவன் எப்படிப்பட்ட தயாளன் தெரியுமா உன்னை படைத்தான் சம்பாக்க உன்னை சரியாக அமைத்தான் உனக்கு நடுநிலையான தன்மைகளை கொடுத்தான் என்று சொல்லி முகசீரையாளர்கள் வேறு இரண்டு வார்த்தைகளை போட்டு மனிதனுடைய அற்புதமான படைப்பினை அங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றான் அல்லாஹத்த உன்னை படைத்தான் என்று சொன்னால் மனிதனாக அல்லாஹத்தாலா படைத்தான் தேவை எனக்கு இருக்குது இந்த இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல வச்சா என்னுடைய உருவம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது கண்டுபிடிக்க முடியுமா இந்த இடத்துல அல்லாம வேற ஒரு இடத்துல இந்த ரெண்டு கண்ணை தூக்கி வச்சால் என்னுடைய பிகர் என்னுடைய தோற்றம் இதை விட நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க பார்க்கலாம் இதை விட நன்றாக இருக்கவே முடியாது வேற எந்த இடத்துல வச்சாலும் சரி ரெண்டுக்கு ரெண்டு கண்ணுக்கு பதிலாக மூணு கண்ணு வச்சா அல்லது ரெண்டுக்கு பதிலா ஒரு கண்ணை வச்சா நல்லா இருக்கும் சொல்ல முடியுமா கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்க எந்த நிலையிலும் நல்லா இருக்க முடியாது ரெண்டு கண்ணு அல்லாஹத்தால அந்த அமைப்புல வச்சதுதான் அழகு மனிதனுக்கு எந்த அமைப்புல வச்சிருக்கான் ரெண்டு கண்ணுக்கும் நடுவுல மூக்க வச்சிருக்கான் அப்படி வைக்காம ரெண்டு கண்ணு ஒரு சைட்ல வச்சு மூக்க இன்னொரு சைடுல வச்சு பாருங்க கற்பனை தோற்றம் அதே மாதிரி கற்பனை நான் செஞ்சு பார்த்தோம் எல்லாமே அசிங்கமா தெரியும் அவளும் சரிபடுத்தினான் வைத்து அந்த காதை கேட்பதற்குரிய சக்திகளை அல்லாஹாலி இருக்கும்படியாக ஒவ்வொரு உறுப்பையும் அஞ்சு வரலைக்கு இருக்கிற மாதிரி ஒரு வர தனியா வச்சிருந்தான் இருக்கும் சரியாக அமைச்சிருக்கிறான் இப்படி எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹால தன்னுடைய அறிவின் காரணமாக இந்த மனிதனுடைய படைப்பை இவ்வளவு அற்புதமாக உண்டாக்கி இருக்கு அதை உன்னை சரியாக அமைத்தான் கண்கள் இருக்க வேண்டுமோ என்பதாக சொல்லப்படும் அதே போன்று காதுகளை இரண்டு துவாரங்களை வைத்தது இரண்டு துவாரங்களே ஒன்றில் மட்டும் மூச்சு ஓடும்படியாக செய்தது மற்றொன்றை சும்மாக வைத்துக் அது ஒரு காலம் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அப்படி ஓட்டி விடுவது பிறகு அதை மாற்றுவது இதுவெல்லாம் தஸ்வியத்துவம் அல்லாஹாலா தன்னுடைய நம்முடைய பார்க்க முடியாது ஒரு கிலோமீட்டருக்கு தெரியாது சரி ரொம்ப பக்கத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க ஒரு பேப்பர் அப்பவும் தள்ளி இருக்கிறது ஒளி வேணும் வெளியே ஒளி வேணும் அப்படிதான் அந்த எழுத்துகள் தெரியும் அந்த பொருள்கள் நம்முடைய கண்களுக்கு காட்சி தெரியும் இந்த அமைப்பு இருக்குது பாருங்க இந்த அமைப்பு அமைப்புக்கு பெயர் அதால நேர்மையாக நடுநிலையாக படைத்தல் என்பதா கண்கள கொடுத்ததோடு வேறு மிருகங்கள் வேறு பிராணிகளுக்கு உள்ள அமை பார்வையை போன்று அல்லாஹால இந்த கண்களுக்கு கொடுத்து விடாமல் மனிதருக்கு என்று தனிப்பட்ட ஒரு பார்வை அமைப்பை அல்லாஹத்தாலா உண்டாக்கி வச்சிருக்கோம் அது வேற எந்த பொருளுக்கும் கிடையாது ஆடு மாடு மிருகங்கள்லாம் இருக்கு பாருங்க அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பார்வையும் தெரியும் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பார்வையும் தெரியும் பூமிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கறதும் தெரியும் சொல்றாங்க கபர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கபருல வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது சில ஹதீசுகள் சொல்லி காட்டுறாங்க அந்த வேதனையை மனிதர்கள் ஜிண்களை தவிர மற்ற எல்லா பிராணிகளும் கீழே விழுந்து விடுவான் சில ஆடு மாடுகள் சில நேரம் துள்ளி ஓடும் அங்க உள்ளது என்ன காரணம் இருக்காது என்ன அர்த்தம் உள்ள எனக்கு தெரியுது அதன் காரணமாக அது துள்ளி ஓடு அந்த பார்வை நமக்கு சாப்பிடுவோமா யாராவது வேலையை செய்வோமா சிங்கப்பூருக்கு வருவோமா எதையுமே அவங்க அழுது உட்கார்ந்துருக்கும் கபருக்குள்ள என்ன நடக்குது சலலாலை சொல்றாங்க இது பொய்யல்ல அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப தைரியம் இருக்கு நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது சலலேசலம் அவங்களை விட தைரிய சார் யாருமே கிடையாது உலகத்தில் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களை விட உயர்ந்தவர்கள் கிடையாது உயர்ந்தவர்கள் தைரியத்திலே உயர்ந்தவர் கடலை போன்று காலத்தை போன்று தைரியம் உள்ளவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு சல்லா அலே சொல்லம் தைரியத்தை பத்தி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய தைரியத்தை சேர்த்தாலும் சல்லல்லா அலேசல்ல தைரியத்துக்கு ஈடாக அவ்வளவு பெரிய தைரியம் உள்ளவங்க அவங்களே சொல்றாங்க நான் அறிந்த அளவுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்களே குறைவாக அதிகமாக அழுவீர்கள் என்று தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சாப்பிடவே மாட்டாங்க அதிகமா அழுவீர்களா என்ன வேலையும் பார்க்க மாட்டீங்க நீங்க என்று சொல்லலா அலிஸ்வரம் சொல்லி காட்டுறாங்க அந்த நோக்கம் நிறைவேறாது இந்த உலகத்தில் அதனாலதான் அதனால் நடுநிலையான பார்வையை கொடுத்தான் அல்லாஹத்தால பாருங்க காது கேட்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமான சத்தம் இருந்துச்சு அந்த வாய்ஸ் அதிகமான சத்தத்தையும் இந்த காது கேட்க முடியாது நடுநிலையான சத்தத்தோடு நடுநிலையான தன்மையை அல்லாஹத்தால அமைச்சு வச்சிருக்கான் இப்படி நம்முடைய உறுப்புகள் அனைத்திற்குமே அல்லாஹத்தால நடுநிலையான ஒரு தன்மையை அமைத்து வச்சிருக்கான் வேறு பிராணிகளுக்கு அது வேற விதமான தன்மைகளை எல்லாம் அல்லாஹத்தால கொடுத்து வச்சிருக்கான் சில பிராணிகள் ரொம்ப தூரத்திலிருந்து கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றவையாக சில சின்ன சின்ன பிராணிகள் இருக்கின்றன கழுக பாருங்க எவ்வளவு உயரத்துல பறக்குது கழுகு பார்வை அப்படின்னே சொல்றான் அதுக்கு பேரு எவ்வளவு உயரத்துல பறக்குது கீழே ஒரு சின்ன ஒரு துண்டு கரியை நீங்க போட்டு பாருங்க அது அங்கிருந்து பார்த்துட்டு உடனே வந்து கவிட்டு போயிடும் ஒரு சின்ன துண்டு ஒரு புளியங்கொட்ட அளவுக்கு ஒரு துண்டை கீழே பூமியில போட்டீங்கன்னா அந்த கறி கிடக்கிறது அவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த கழுகுக்கு தெரியும் அந்த கண்ணை நமக்கு அல்லாஹால அந்த பார்வையை தரவில்லை அதே போன்று பூனை பார்க்க ராத்திரியில் நல்லா பார்க்குது ராத்திரியில் இரவு காலங்களிலே வெளியாக சில பிராணிகளை அல்லாத்தால பூமியில உண்டாக்கி வச்சிருக்கோம் அது ராத்திரியில மட்டும்தான் வெளியே வரும் பகல்ல வராது சில புழு பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் அது ஓரங்கள்ல அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் நம்ம கண்களுக்கு தெரியாது இருட்டா இருக்கிறதுனால வெளிச்சம் வெளியே இருந்தாலும் விஷ ஜந்துக்கள் தெரியும் வெளியே போக மாட்டோம் எங்க போனாலும் பாம்பு தேலா இருக்கு வெளியே போக முடியாது அல்லாஹத்தாலா தரல இப்படி அல்லாஹத்தாலா அந்த பார்வையை நடுநிலையாக அமைத்துகளை நடுநிலையான தோற்றத்தில் ஆக்கி வைத்தானே அந்த ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹத்தால கேட்கின்ற அப்படி அற்புதமான படைப்பாக மனிதனை பாருங்க சாப்பாடு கையில் எடுத்து சாப்பாட உள்ள வாயில போடுறான் வெளியா ரெண்டு தொண்டையா இருக்கு வழியா இருக்குது வெளியே வர்றதுக்கு வாய் பெருசா இருக்குது வழி போட்ட சோறு உள்ளதான் போகுதோட வெளியே வர்றது இல்ல இதோ அல்லாஹத்தால மனிதனுடைய அந்த வாய்க்கு நாக்குக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்தி அதே ஒரு மனிதன் உணவை சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னா உணவை உள்ளே போடும் பொழுது ஜாலிபா உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி அல்ல வச்சிருக்கான் போகும் வெளியே வராது வெளியே சோறுலாம் வெளியே வர்ற மாதிரி நோய்பட்டவங்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் வெளியே தாங்க வருது அப்படின்னு சொன்னா சாப்பிடவே முடியல வாந்தி வருது அவருக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும் குவத்தை ஜாலிபா உள்ளே இழுக்கக்கூடிய சக்திய வச்சிருக்கிறான் சரி உள்ளே கொண்டு போன அந்த பொருளை அது வேறு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி வெளியாகாம அங்கேயே தடுத்து வைத்திருக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹால அதை தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி சரி அந்த பொருள் போட்ட பொருள் இருக்கிற ஒரு சாப்பிடும் உள்ள போச்சு முதல்ல இழுத்துக்கொண்டு உள்ளே போச்சு உள்ள போய் அப்படியே தங்கிக்குச்சு தங்கின பின்னால அது அப்படியே இருக்காது கொஞ்ச நேரத்துல அது செரிமானம் ஆயிடும் செரிமானமாக கூடிய சக்தி அல்லாஹால செரிமான ஆகலை அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் அதுக்கு எவ்வளவு மாத்திரைகள் எவ்வளவு மருந்துகள் சாப்பிட வேண்டியது ஆக செரிமானம் ஆக்குறான் அல்லாஹாலா குவ்வத்தை ஹாசிமா அந்த செரிமானம் ஆக்கக்கூடிய சக்தி அல்லாஹால கொடுத்திருக்கான் சரி அப்படி செரிமானமான பின்னால அந்த பொருள் எந்த உணவை சாப்பிட்டோமோ அந்த பொருளுடைய செரிமானம் பின்னால அந்த பொருளை பல வகையாக அல்லாஹத்தாலா பிரிக்கிறான் அதற்கு குவ்வத்தை மையீசா பிரித்து அறிவு பிரித்து வைக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹால ரத்தம் வேறு பித்தம் வேறு சளி வேறு அதில் இருக்கக்கூடிய கழிவு வேறு இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சர் ஒரே ஒரு கவலம் அல்லது ஒரு ரொட்டி துண்டு ஒரு பிஸ்கட் சாப்பிடுறோம் அந்த பிஸ்கட்குள்ள சளி இருக்குது ரத்தம் இருக்குது பித்தம் இருக்குது கழிவு இருக்குது எல்லாம் இருக்குது உள்ள போட்டோன்னா அது அது தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சு அது செரிமானமாகி எல்லாம் அந்தந்த பாட்டுக்கு போய் சேர்ந்துருது தனித்தனியா ரத்த ரத்தத்தோட கலந்துருது பித்தம் பித்தத்துடைய இடத்துல போயிடுது கழிவு கழிவு பைக்கு போயிடுது பிறகு என்னென்ன பைக்கு போய் சேருவது இதுக்கெல்லாம் இதுக்கு பேரு குவத்தை ஜாதிபா அது அதனுடைய பகுதிக்கு இழுத்துக்கொண்டு செல்லக்கூடிய சக்தியும் அல்லாஹால வச்சிருக்கிறான் பிறகு அந்த இழுத்துக்கொண்டு வெளியானது எது தேவையோ உடலுக்குள் வைத்துக் கொண்டு எது தேவையில்லையோ வெளியாக கூடிய நிரமிச்சோ வெளியே வர்றதுக்குள்ளி வெளியாக்கழிவில் பொருள் மற்ற பித்தம் வளர்க்கூடிய சக்தியும் அல்லா தந்திருக்கிறான் அப்படி வளர்க்கக்கூடிய சக்தியோடு அடுத்ததாக குவத்தை முசிரா அதை உருவம் அமைக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹத்தானா தந்திருக்கிறோம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வேலை செய்கின்ற சொன்னால் கட்டுப்பட வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக வேண்டி சொல்லப்படுகின்றன இதே போன்ற எத்தனையோ விஷயங்கள் கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் நாம் சாப்பிட்டு வெளியே போறோம் கழிவு ஏற்பட்டு அப்படின்னு சொன்னா அந்த கழிவு அல்லாஹத்தாலாவுடைய மிகப்பெரிய கருணையின் காரணமாக ஏற்பட்டது அதனாலதான் வெளியே போயிட்டு வெளியே வந்தவன அலம்லான்னு சொல்லுங்க அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லுங்க என்னை விட்டும் வெளிப்படுத்தினானே அது அல்லாவுக்கே எல்லா புகழும் எனக்கு எது பலன் தருமோ அதனை என்னுடைய உடலுக்குள்ளேயே தங்க வைத்து விட்டானே அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள் என்று சல்லல்லா அலிசல்லாம் சொல்லித் தருகின்றார்கள் அப்படி என்று சொல்லுங்கள் என்று மிகப்பெரிய கருணை செய்திருப்பதின் காரணமாக அல்லாஹை நீங்கள் புகழுங்கள் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள் மனிதனுடைய ஆற்றை சொல்லி அவர்களுடைய அவர்களுடைய உயர்வை தெரிவதற்காக வேண்டி ஆரம்பமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேன் மனிதன் என்ற உயர்வு பெற்றவன் எந்த மனிதன் அல்லாத மனிதனா ஈமான் கொண்டவரா ஈமான் அல்லாத மனிதர்களா எல்லா மனிதர்களுக்கும் இந்த தன்மை உண்மை அவர் ஈமான் கொண்டாலும் சரி ஈமான் கொள்ளாவிட்டாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீம் இல்லாவிட்டாலும் சரி எல்லாருமே இந்த ஆற்றல் இந்த தன்மை உள்ளவர்தான் இந்த ஆற்றல்கள் உண்டு இந்த அற்புதமான நிலைகள் எல்லா மனிதனுக்கும் உண்டு காப்பிரா இருந்தாலும் சரி எந்த நாட்டில் வாழக்கூடியவராயிருந்தாலும் சரி சரி இப்போ இவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த மனிதன் நான் அல்லாஹத்தாலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய சன்னிதானத்தில் என்னை அடிபணியை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் முதல் முஸ்லிம் அடுத்து முஸ்லீமாக ஆகணும் சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நான் இன்சான் என்று இருக்கக்கூடிய நான் அடுத்ததாக முஸ்லீம் என்ற பெயருக்கு வரும் சாதாரண சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்றோம் அப்ப முஸ்லிம் ஆயிட்டாரு இப்ப சாதாரண ஒரு மனிதனை விட்டும் இந்த முஸ்லீம் என்ற அந்தஸ்து இருக்கின்றது அது உயர்ந்த அந்தஸ்தாக ஆகிவிடுகின்றது சாதாரண மனிதனிருந்து முஸ்லிம் என்ற அந்தஸ்து வந்தவுடனே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவராக ஆகிவிடுகின்றார் அம செஞ்சுட்டு இருக்கார் இப்ப அந்த சாதாரண முஸ்லிமை விட அமல் செய்யக்கூடிய முஸ்லிம் அவரை விட மிக உயர்ந்தவர் சாதாரண இன்சான் என்ற அமைப்பில் இருந்து இஸ்லாம் என்ற அமைப்பிற்கு அவர் வந்து அவர் மிக உயர்ந்தவர் என்பதிலிருந்து அமல் செய்யக்கூடிய அமைப்புக்கு வந்து விட்டால் அதாவது ஈமான் தாரியாக ஆகிவிட்டால் இஸ்லாம் என்பதற்கு மேலாக உள்ளது ஈமான் என்பது வித்தியாசம் உள்ளது என்பது என்று இமான்களுக்கு இடையிலே பல கருத்துகள் இருக்கின்றன இருந்தாலும் உங்களுக்கு விளங்குறதுக்காக சில அரபியர்கள் கிராமத்து அரபியர்களும் இப்படி சொன்னாங்க நாங்களும் இஸ்லாம் ஆகியிருக்கிறோம் நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் காலத்தில் அரபிகள் சொ நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்பதாக சொல்லுகின்றார்கள் உண்மையாக ஈமான் கொள்ளவில்லை உங்களுடைய மன ஈமான் கொள்ளவில்லை வலாக்கின் கூலு அசலம்னா வேணா இப்படி சொல்லீங்க நாங்க இஸ்லாம் ஆயிட்டோம் வேணா சொல்லிங்க நீங்க ஈமான் கொண்டோம் என்பதாக நீங்கள் சொல்லாதீர்கள் அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று அல்லாஹத்தின் தோற்றத்திலே நாங்க இஸ்லாமா இருக்கிறோம் உண்மையிலே அவங்களுடைய கல்வில அந்த சக்தி ஈமானுடைய அதனால அல்லாஹத்தால என்ன சொல்ற நீங்க இஸ்லாமானே வேணா சொல்லி தவிர சொல்லிக் கொள்ளுங்கள் ஈமான் கொண்டேன் ஈமான் கொண்டேன் உயர்வானதாகவும் இஸ்லாம் என்பதையும் அல்லஹத்தால இந்த கருத்தின் படிக்கு நாம் பார்க்கும்போது இன்சான் என்ற சாதாரண ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகிவிட்டால் அதை விட கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுகின்றான் பிறகு அதற்கு மேலாக அவன் ஈமான் என்பது அவனுடைய கல்விலே குடிகொண்டு விட்டால் அந்த மனிதன் என்பதை விட முஸ்லீம் என்பதை விட உயர்ந்தார் முதலாவது வாழ்க்கையை சரிபடுத்திக் கொண்டால் அந்த மனிதன் என்ற பெயரை பெறுகின்றார் நாலாவதாக மேல போகும்போது நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமலை செய்தவர்கள் என்று அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறார் இது சாலிஹான அமல்னா என்ன உள்ளும் புறமும் அல்லாஹுடைய கட்டளைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றுது உள்ளும் புறமும் சொன்னா வெளித்தோற்றத்திலையும் அந்தரங்கத்திலையும் மனதாலையும் வெளித்தோற்றத்துல சிலர் செய்யலாம் சில பேர் செய்யலாம் அதாவது தொழுகிறாரு நோன்பு வைக்கிறாரு எல்லாம் வெளித்தோற்றத்துல செஞ்சுட்டு இருக்காரு கல்வில சரியான அமல் இல்லை அவருக்கு கல்வில அமல்னா என்ன முன்ன கூட்டத்தில் சொல்லும் பொழுது அஹ்லாக்கு என்பதாக சொன்னேன் மனதிலே ஏற்படக்கூடிய அமல் மனதிலே பொறாமை கொள்ளாமல் இருப்பது வஞ்சகம் எண்ணாமல் தீமைகள் இல்லாமல் புறம் பேசாமல் இருப்பது கல்பை சேர்ந்த அமல்கள் அமல் இருக்காலிஹான் வெளித்தோற்றத்தில் அமல் உடையவர் என்பதாக சொல்லப்பட மாட்டார் அவருக்கு பேர் சாலிய அப்படின்னு சொல்லக்கூடாது என்று சொன்னால் உள்ளும் புறமும் பரிசுத்தமான நல்ல அமல்களை செய்யக்கூடியவர் உதாரணத்துக்கு ஒரு ஒரு சம்பவம் பாருங்க அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் ஒரு சஹாபி ல்ல நான் ஐந்து நேரமும் சரியாக தொழுது வருகின்றேன் ஆனால் உபரியான நபிலான வணக்கங்களை செய்வதற்குரிய அவகாசம் எனக்கு இல்லை வரல மட்டும் தொழுதுகிறேன் நீங்க சொன்ன சுண்ணத்துக்களை தொழுகிறேன் அர்த்தம் இருக்கு பிறகு உபரியா நஃபிலான வணக்கங்கள் முடியல எனக்கு நேரம் இல்லை இப்படியே நான் இருக்கிறேன் ஆனா ஐங்காலும் சரியாக தொழுது வருகிறேன் ரமலான் மாசம் சரியா அந்த மாசம் நோம்பு வச்ச உபரியான நோம்புகளை வைப்பதற்குரிய அவகாசம் எனக்கு இல்ல என்னால முடியல நோம்பு நோம்பலாம் வைக்க முடியல சொல்லி காட்டாங்களா நோம்பு வச்சிடுற சரி நான் பொருள் வசதி உடையவன் அல்ல அதனால முடியாது இந்த நிலையில் நான் மௌத்தாகிவிட்டால் நான் எங்கே இருப்பேன் இதே நிலையில் நான் மௌத்தா போறேன் இருப்பேன் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எண்ணம் கொள்வது பொறாமை கொள்வது என்ற இரண்டை விட்டு உன்னுடைய கல்பை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய இரண்டு விஷயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கண்களை கண் பார்க்காமல் இருப்பது அடுத்த வரை அலட்சிய கண் கொண்டு கண்ணிலேயே அலட்சியம் கண் பேசுகின்றது பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் அலட்சியமான பார்வையா இருக்குறது பார்வைய தோரணை இருக்கு அது டிஃபரன்ஸ் அது வித்தியாசமா இருக்கிறது காரணமாக அவரு எப்படி நம்மளுடைய கோபமா பாக்குறாரா அல்லது திருப்தியா பார்க்கிறாரா அலட்சியமா பாக்குறாரா அடிக்கிறதுக்காக வேண்டி பாக்குறாரா கொடுக்கிறதுக்காக வேண்டி பாக்குறாரா தெரிஞ்சுக்கலாம் பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்ச விஷயம் தான் அது சிலநாலை சொல்ல சொல்றாங்க அடுத்த அலட்சியமா பார்க்கறது அலட்சிய கண் கொண்டு அடுத்தவரை பார்க்காமல் இருக்க இந்த இந்த மூன்று உறுப்புகளிலே நீ சொத்தில் செய்யில மாசம்சதி இல்ல என்று நீ சொல்லாமட்டும் முதல் அதன் மூலமாகத்தான் சாலிஹான சொல்லி ஒரு மூமினான மனிதர் ஈமான் கொண்டிருக்கிற ஈமான் இருக்குது எல்லாத்துக்கும் ஈமான் இருக்கு நிரப்பமாக தரணும் எப்படிப்பட்ட நிரப்பமான வெளியாகி கொண்டு போய் சொர்க்கத்துல போடுவான் அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அமைப்பு அல்லாஹத்தாலா தரணும் அப்படிப்பட்ட நாம் ஆகணும் அதுக்காக விஷயங்கள்ல சொல்லப்படுது அங்கிருந்து நான் இருக்க வேடிக்கை பாக்குறதுக்கா அல்லது சொல்லிட்டு போலாம் இந்த சிங்கப்பூரை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கா ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது கேட்டு நீங்கள் பயன்பெறும்போது எனக்கு லாபம் உங்களுக்கு லாபம் நாம் சாலிஹானவர்களாக மாற வேண்டும் என்பது என்ற அந்தஸ்தை விட ரொம்ப உயர்ந்தது சாலிஹான மனிதனாக மாறுவது என்பது முதலாவது இன்சான் அந்த இன்சான் உயர்ந்த தரையா வரைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்துக்குள்ள வரணும் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் மூமினாக மாறணும் மூமினாக இருக்கக்கூடியவர் சாலிஹாக மாறணும் சரி இந்த சாலிஹான அமல்கரை இப்ப எப்படி சொன்னமோ அதே மாதிரி அந்த பாவங்களையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹால வெளிப்படையான வெளித்தோற்ற வெளி உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு மட்டும் போதாது அந்தரங்கமான பாவங்கள் மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டுறணும் அப்பதான் பரிபூர்ணமான முகமினாக சாலிஹான மனிதனாக ஆக முடியும் சாலிஹான மனிதனாக வராக ஆயிடுவார் முத்தகை என்று பெயர் வந்துடும் என்பது இருக்குது பாருங்க அதுதான் எல்லா அமல்களுக்கும் அடிப்படை எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி அதுக்கு தக்குவா நீங்கள் முத்தி என்று அல்லாஹத்தல் நேர் வழி காட்டும் என்று அல்லாஹத்தார் இருக்கணும் அந்த அந்த மா இந்த தலுப்பட்டு அதிகமாக அதிகமாகி அல்லாஹால உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு நிலை உனக்கு ஏற்பட்டு அத்து காக்கும் உங்களிலே கண்ணியத்திற்குரியவர் அல்லாஹத்தில மரியாதைக்குரியவர் யார் என்று சொன்னால் யார் உங்களிலே தக்குவா அதிகமாக இருக்கின்றது அவர் தான் அத்துக்கா அத்துக்கா என்று சொன்னால் ஆங்கிலத்திலே சூப்பர்ல அந்த வார்த்தை ரொம்ப யாருக்கு தக்குவா இருக்குதோ அவர் தான் அல்லாஹத்தில கண்ணியத்திற்குரியவர் மரியாதைக்குரியவர் கௌரவத்திற்குரியவர் அவர் சரி அந்த நிலை வந்துருச்சு தக்குவாவுல ரொம்ப உச்சகட்ட நிலை இவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ விளாயத்துறை அந்தஸ்து வந்தோம் இவர் வழி ஆயிடுவார் பாரு தகுவா தக்வா என்பது மேம்பட்டு அதிகமான தக்வாவுடைய ஒரு கூட்டத்தில் ஆனால் இவருக்கு தெரியாது தெரியாது தெரியவும் செய்யலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் செய்யலாம் அந்தஸ்து அவருக்கு கிடைச்சிடும் இந்த விளாயத்து அந்தஸ்து கிடைக்கிறது பாருங்க இது என்ன பொதுவாக வச்சிருக்கிறான் நான்கு விதமான ஆற்றல்கள் உடலுக்குள்ளே இருக்குது ஒன்னு ரூஹதையும் இயக்குது என்பது எல்லா பொருள்களை எல்லா உறுப்புகளை கருவியாக அகல் என்று நான்கு அற்புதமான பொருள்களை மனிதனுடைய உடலுக்குள்ள வச்சிருக்கிறான் இந்த எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய கூடிய அகலை பல்பை நஃ்சை பிறகு உடலை ஜசத் இந்த உடலை எல்லாத்தையும் இயக்கக்கூடிய சரி இந்த நப்சு என்றால் என்ன தெரிஞ்சுக்கும் அல்லாஹால அதற்கு முன்னதாகவே படைச்சான் இந்த நப்சை முதல் முதலாக அல்லாஹத்தி அக்கல் என்ற அறிவை படைத்த அறிவு அக்கல் தான் அறிவு கல்பு கல்பு வெளிப்படையான ஒரு உறுப்பு தான் உதாரணம் அதிகமாக செய்ய அங்க இருக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்றரை ஆபரேஷன் செஞ்சிருக்காங்களா ஒன்றரை பேருக்கு அறுத்து அந்த இதயத்தை எடுத்து அதுல கொஞ்சம் சிவி கிவி போட்டு வேற மெட்டல் மூலமாகவோ அல்லது இது ஒட்டு இட்டு போட்டு வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் மூலமாகவோ அதெல்லாம் ஒட்டு போட்டு கிட்டு போட்டு சரி பண்ணாங்க இதயத்துல பெரும்பகுதி எடுக்கப்பட்டு விட்டது இந்த சதை துண்டாக இருந்ததை எடுத்துட்டு செயற்கையான ஒரு பொருளின் மூலமாக அந்த இதயத்தை அமைச்சு தச்சு உள்ள வச்சு மூடிட்டாங்க அவர் வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்தோம் கேட்டாங்களா இருந்துச்சு அதே மாதிரி பிரிய இப்ப இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இல்ல உங்களுடைய இதயத்தெல்லாம் அறுத்து கருத்து ஆபரேஷன் பண்ணி அத வந்து அந்த பிளாஸ்டிக மாத்திட்டாங்க இருக்கிற இதயத்தெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டாங்க இந்த நப்ச முத்துமையா வந்துருச்சு அப்ப விளாயத்துக்கு வரக்கூடிய ஆளுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப கம்மியான ஆள் அது இந்த காலத்துல குறிப்பா இருக்கலாம் நமக்கு தெரியல வெளிய ஆனா என்ன போல ஆளுகள்லாம் அது மாதிரி வர முடியாது நப்ச முத்துமின்னாவுக்கு வரது ரொம்ப கஷ்டம் விளாயத்துடைய அந்தஸ்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அமைதி பெற்ற நபேத்துவாயாக போன போன இடத்துக்கு திரும்பி வருவாயாக என்று அல்லாஹத்த ால் நீ திருப்திவனாகவும் திரும்பி வருவாயாக அழைக்கின்றான் என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் இந்த ரஃபு வந்துருச்சு அவர் விளாயத்துறை அந்தஸ்துக்கு வந்துட்டார் விளாயத்துறை அந்தஸ்துக்கு வர்றது எத்தனை தரஞ்சாக இன்சான் என்பதிலிருந்து ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆகி முஸ்லிம் என்பவர் என்பவர் சாலிஹான் அமல் உடையவராக பெற்று முத்தகை என்பவர் பிறகு முத்மையின் ஆக்கப்பட்டு வலி என்ற விலாயத் என்ற அந்தஸ்தை பெற சரி இந்த விலாயத்துடைய அந்தஸ்து பாருங்க அதுல அதுக்கு பின்னால மேல போயிட்டே இருக்கணும் அல்லாஹத்தாலாவை நெருங்குவதற்கு ஆயிரணக்கான படித்தங்கள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான உயர்வுகள் பல அந்தஸ்து இருக்கு அந்த வலி என்ற பெயரில் இருந்து கொஞ்சம் அமல் செஞ்சு நல்லா அமலு செஞ்சு மேல போயிட்டார் அவருக்குரிசு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரே நேரத்தில் முழுவதும் ஏக காலத்துல முன்னூறு நபர்கள் நுகபா என்று சொல்லப்படக்கூடிய முழுவதும் இருந்துகிட்டே இருப்பாங்க இது யாருக்காவது அவங்களுக்கே தெரியாது அல்லாஹால ஏக காலத்தில் அதிகமாக செய்து செய்து மேல போனார் இன்னும் மேல போனார் அப்படின்னு சொன்னா அவருக்கு பேர் நஜீப் பேர் வரும் நுஜபாக்கள் என்பதாக அவர்களை சொல்லப்படும் அவங்க உலகம் முழுவதும் ஏக காலத்தில் எழுபது நபர்கள் இருப்பார்கள் அவங்க எழுபது பேர் இருப்பாங்க அந்த நுஜபாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த அவருக்குடியவர் ஏக காலத்தில் நாற்பது நபர்கள் இருப்பார்கள் வெளியே எடுத்துக்கொண்டு வேற இடத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இதெல்லாம் குரான் இருக்கு மோடி வித்த செய்கிற மாதிரிலாம் இருக்குது உட்கார்ந்து இடத்திலே இருந்து ரூஹம் மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டு போறது அது மனிதனுக்கு சாத்தியமாகுமா நம்முடைய அறிவுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க நடந்த நடந்த விஷயங்கள் கேள்விப்பட்டு பார்த்து தக்குவாதி இப்ப சமீப காலத்துல இருந்தவர் ரொம்ப தக்குவாதாரியான ஒரு மனிதர் அவரு ஆலிம் அவர் தன்னுடைய ஊரில் இருந்து சில தினங்கள் பல தடவைகளை அவரை பார்த்திருக்காங்க அவர் ஊரை விட்டு எங்கேயுமே போறதே கிடையாது எந்த ஊருக்கும் போக மாட்டார் அதே நேரத்தில் மற்ற நேரம் மட்டும் வைத்துக் கொண்டு அந்த ரூகின் மூலமாக தன்னுடைய ஆற்றலை வெளியே எடுத்துக்கொண்டு செல்லுவது உத்தரவின் படிக்க செல்வது அவருக்கு ஏதாவது கட்டளைகள் மறைமுகமாக இல்ஹாமின் மூலமாக அவருக்கு அறிவிப்பு கிடைத்திருக்கும் அதை வைத்துக் கொண்டு அவர் ஏதாவது செயல்களை செய்வதற்காக வேண்டி செல்லக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படும் இது அபுதால்கள் இவர்கள் ஏக காலத்திலே நாற்பது நபர்கள் இந்த உலகம் முழுவதும் இருப்பார்கள் சரி இந்த அபுதால்கள் இன்னும் அதிகமாக அமல் செய்து மேலே அடுத்த படித்தரத்திற்கு போகும் பொழுது அஹியார் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும் இந்த அகியார்கள் ஏக காலத்திலே பத்து நபர்கள் உலகம் முழுவதும் இருப்பார்கள் இந்த அகியார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படியே இவர்கள் இன்னும் அமல் செஞ்சு மேலே போகும் பொழுது என்பதாக சொல்லப்படும் ஒரஃபா என்பதாக சொல்லப்படுவார்கள் அமர் மேல போகும்பு அன்வார் என்ற பெயரை பெற்றவராக ஆகின்றார் இந்த அன்வார் என்பவர்கள் உலகம் முழுவதிலும் ஐந்து நபர்கள் ஏக காலத்திலே இருப்பார்கள் இந்த அன்வார் என்பதிலிருந்து மேலே போகும் அவருக்கு பெயர் என்பதாக சொல்லப்படும் என்பதற்கு பன்மை அவுத்தாது மிருகத்தை கட்டி வைப்பதற்காக கூடாரத்தை இழுத்து கட்டுவதற்கான ஒரு மொளை குச்சி அடிக்கிற பாருங்க அந்த முளை குச்சிக்கு பேரு வத்தது என்று சொல்லப்படுது இந்த உலகத்தினுடைய சில காரியங்கள் நடைபெறுவதற்காக வேண்டி நான்கு நபர்களை அந்த அவுத்தாதுகளை அல்லாஹத்தால இந்த உலகம் முழுவதும் அமைச்சு வச்சிருக்க ஏற்படுகின்றனிக்கு தன்மைகளை செய்யலமாக அதை செய்ய உலகம் இருக்கிறேன் காரணம் இல்லாமல் வெறுமனே அல்லாஹத்தேரடியாக தலைவலிக்குது அதே போன்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது சில காரியங்கள் நடைபெறுவதற்கு இந்த உதாரணம் பாருங்க மூசா அலிசலாம் அல்லாத்தாலா உத்தரவு போட்டான் கொஞ்சம் கட்டி சோறு எடுத்துக்கிட்டு நீ இந்த கடல் பக்கம் போங்க ஒருத்தர் இருப்பாரு என்னுடைய அடியார்கள் ஒருத்தர் அவரை பார்த்து சில ஞானங்களை நீங்க படிச்சுட்டு வாங்கி அல்லா தலா அனுப்புறான் சூரத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம் மூசா அலை சொல்லாம் போறாங்க தங்களோட ஒரு மீனை பொறிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கூடையில வச்சுக்கிட்டு போறாங்க அதாவது கூட ஒருத்தர் யூஸ் ஆகும் நூன் அப்படின்னு ஒருத்தர் அவரையும் கூட்டிட்டு போறாங்க போற இடத்துல அந்த மீனும் துள்ளி அது கடலுக்குள்ள போயிடுச்சு பொறிச்ச மீன் துள்ளி கீழே போயிடுச்சு அல்லா தலா குரான்ல சொல்லி காட்டுறான் பிறகு மூசா அலைசலாம் வந்து அங்க ஹிதூர் அலைசலாத்த சந்திக்கிறாங்க ஆனா அவங்க கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ என் கூட இருக்கிறது சக்தி பெறமாட்டே உனக்கு பொறுமை இருக்காது அப்படின்னு சொல்லி ஹிதர் அலை சொல்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல அல்லா தால உத்தரவிட்டு இருக்கா நான் உங்க கூட இருக்கிறேன் நான் இருக்கும்போது பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என் கூட நீ இருக்கிறதா இருந்தா நான் எந்த வேலை செய்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது அப்படின்னா என் கூட வரும் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டார் முசா அலை சலாம் முசா அலை சொல்லாம் ரொம்ப கடுமையான கோபம் உள்ளவர் கடுமையான கோபம் எப்படி கோபம்னு கேட்டா நமக்கு இந்த சில நிகழ்ச்சிகள் அதாவது ரொம்ப உணர்ச்சியான நிகழ்ச்சிகள் ஏற்படும் இந்த கையில் உள்ள முடிகள்லாம் அப்படி நேராக நின்றுக்கு பாருங்க பயிர் கூச்சரிதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி ஊசா லேசலத்துக்கு தலைமுடியெல்லாம் நேரம் நின்றுமா கோவம் வந்துச்சுன்னு சொன்னா உணர்ச்சி வந்துச்சுன்னு சொன்னா தலைமுடி நீளமான முடி வச்சுன்னா அதே நேரம் நெடுங்க தலைமுடி நேரம் தலைப்பா கட்டிப்பா தலைப்பா பைக்கில வளர்ந்துடும் அந்த அளவுக்கு கோபம் வருமா அவங்களுக்கு அதனாலதான் சிதில லேசலாம்னு சொல்றாங்க நீ என் கூட இருக்கிறதுக்கு ஒன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்றோன்னா இல்ல இல்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டுகிட்டாரு சரி ரெண்டு பேரும் அவர் கப்பல்ல ஏறுறாங்க ஏறி கப்பல் கொஞ்சம் தூரம் போனோன்னு அவர் ஓட்ட போட ஆரம்பிக்கிறார் கப்பல்ல கீழே கீழே ஓட்டப்போனா தண்ணியில உள்ள வரும் இது என்ன வேலை செய்யறீங்க இது மோசமான வேலை செய்யறீங்களா எல்லாத்தையும் அழிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி முசாரி நான் தான் முதல்ல சொன்னேன்ல என் கூட வந்தா எதையும் கேட்கக்கூடாது சரி சரி தெரியாம கேட்டேன் இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் சரி அந்த கப்பலை விட்டு போயிட்டாங்க கீழே இறங்கி போன பிறகு ஒரு ஊருக்கு ஊர்ல நடந்து போறாங்க ஒரு ஊர்ல அங்க போகும்போது ஒரு சின்ன பையன் விளையாண்டிட்டு இருக்கிறான் ஒரு ஏழு எட்டு வயசு பையன் சுதந்திரேசனம் அவனை புடிச்சு அப்படியே கழுத்தை திருவி சாவிச்சு போயிட்டாங்க இது என்ன அநியாயமா இருக்கு ஒரு பாவம் மரியாதை சின்ன பையனை போய் சாடிச்சு பட்டீங்களேன் அப்படின்னு ரெண்டாவது தடவை அப்படின்னாங்களாம் அடவை தெரியாம கேட்டேன் மூணாவது தடவை நான் கேட்டேன்னு சொன்ன இனிமேல் நீங்க உங்க கூட என்ன வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரி வா போலாம் போனாங்க அங்க போகும்போது ஒரு ஊருக்கு போனாங்க அந்தாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊர்ல போகும்போது ஒவ்வொரு வீட்லேயா போய் பசி கடுமையான பசி யாராட்டோய் சாப்பாடு கேட்டாங்களாம் சாப்பாடு ஒருத்தருமே கொடுக்கல முசாஃபிர நினைச்சுக்கிட்டு யாருமே சாப்பாடு கொடுக்கல ஒருத்தரும் பிறகு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு சுவர் அப்படி விழுகிறதுக்காக ரெடியா நிக்குது சாஞ்சு அப்படி நிக்கிது விழுக போற நிலையில இருக்குது சிதறலை என்ன பண்ணாங்க மூசாலை சில சொல்லி வாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த செவத்தை நிக்க வைக்கலாம் விழுவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணகிண்ட பறிச்சு மண்ணகிண்ட போட்டு கல்ல வச்சு அந்த செவத்தை தூக்கி அப்படி நிக்க வச்சுட்டாங்க பூசாலை எல்லாம் பார்த்தாங்க சோரே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க இந்த ஊர்ல போய் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா எங்கயாவது போய் வேலை செஞ்சாலும் காசு கிடைக்கும் சாப்பிடலாம் ஒண்ணும் இந்த குட்டி செவத்தை போய் நிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் தான் சொன்னேன் இது மூணாவது இதுக்கு மேல நம்மோட ஒத்து வராது அதனால மூணு விஷயம் நடந்திருக்குது ஒண்ணு கப்பலை ஓட்ட போட்டது பையனை சாகடிச்சது மூணாவது செவத்தை நிறுத்தினது இதுக்குள்ள காரணத்தை சொல்லிடுற கேட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாத்துட்டு போ அப்படின்றாரு அல்ல தலா குரால் சொல்லி காட்டுகின்றாரு காலத்தில் ம அந்த கப்பல் இருக்குரிய கப்பல் இந்த கப்பல் எந்த துறைமுகத்தில் போய் சேருதோ அந்த துறைமுகத்தில் அந்த ஊர்ல ஒரு அரசியாயக்கார அரசுக்குவோம் ஒ போட்டி தங்களுடைய பழப்பிட்டு இருப்பாங்க அதுக்காக வேண்டி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அறத்து அன் அவைபகா இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் சம்பவத்தை சொல்லிக்காட்டா நான் அதை குறைபடுவதற்கு குறைப்படுத்துவதற்கு நான் நாடினேன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது சரி வா அம்மல் குலாம் அந்த பையன் இருக்கிறான் பாருங்க அவன் அவனுடைய பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சாலிகானவர்கள் ரொம்ப நல்ல மனிதர்கள் அந்த ரெண்டு பேரும் இந்த பையன் பெருசானான்னு சொன்னா இந்த பையன் மீது அதிகமான பாசம் வச்சிருக்கிறாங்க அதன் காரணமாக இந்த பையன் பெரியவனான பிறகு இவன் தீமையான வழிகளை செய்ய ஆரம்பிச்சிருவான் இந்த பையனின் மீது குழந்தையின் மீது உள்ள பாசத்தின் காரணமாக அந்த தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து போக மாட்டான் கேட்க மாட்டான் இந்த பையனின் மீது உள்ள பாசத்தின் அந்த பையனுடைய வழிக்கு வந்து காபிராக ஆயிடுவாங்க இஸ்லாத்தை விட்டு மாறிடுவாங்க ஈமானை விட்டு மாறிடுவாங்க அதனால இந்த பையனை கொள்ள கொண்டான் பக்கானுமா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க ஆழ்த்தி விடுவதை நாங்கள் அதை குறைப்படுத்துவதற்கு நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பயந்தோம் என்பதாக இரண்டாவது சொல்றாங்க மூணாவது பாருங்க அந்த அதற்கு வச்சிட்டு சேர்த்து வைக்க வேண்டும் என்பதாக விழுந்துச்சு அந்த புதையல் வெளியே எடுத்துகளுக்கு அந்த இரண்டு குழந்தைகளும் அவர்களுடைய பருவ அடைந்து அந்த பொக்கிசத்து அந்த புதையலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அராத ரப்புக்க உங்களுடைய ரப்பு நாடினான் என்று அல்ல சொல்லி காட்டுறான் நான் நாங்கள் பயந்தோம் சொல்றாங்க மூணாவதுல சொல்லும் போது அறாத ரப்பு ரூபா நாடினான் ரப்பு விரும்பினான் அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல தப்சீர்ல பொதுவான கருத்து எழுதப்பட்டிருக்கு சில சூஃபியாக்கள் சில ஞானவான்கள் சொல்லும் பொழுது இந்த மூணு இடத்திலே மூணு விதமான வித்தியாசமான அங்க ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹத்தாலா எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் என்னுடைய ஞானத்தின் படிக்கு நானே தான் செஞ்சேன் யார்ட்டி அபிப்பிராயம் கேட்கல அல்லாஹத்தாலா எனக்கு இல்லாமே அந்த நேரத்தில் போடல அந்த இல்லாம அந்த அறிவை அல்லாத்தால முன்னதாகவே கூட்டு கிடையாது இது எங்களுடைய ஜமானத்துல செய்யப்பட்ட எங்க குழுவில் செய்யப்பட்ட ஆலோசனையின் முடிவு இந்த நேரத்துல இந்த பையனை இந்த இடத்துல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பொறுப்பை புறச்சிருந்தாங்க யார் எங்களுடைய குழுன்னு சொன்னா வலிமார்களுடைய குழு ஒரு தடவை வெள்ளிக்கிழமைகள்ல யார் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் அங்க நடக்குது ஒரு மீட்டிங் அவங்க போடுறாங்க அந்த மீட்டிங்ல முடிவு பண்ணப்படுது நீங்க அடுத்த வாரத்திற்குள்ளாக என்னென்ன காரியங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிவு செய்யப்படுது ஒவ்வொரு காரியங்கள் அவர் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்றன அந்த குழுவுல அந்த ஜமாத அப்படி எனக்கு இந்த வாரத்துல இந்த இடத்துல இந்த பையனை கொல்லுமாறி வேலை ஒப்படைக்கப்பட்டு சேர்ந்து அந்த மீட்டிங் போடும் போது நாங்கள் பயந்தோம் இந்த பையன் இப்படி பெரியவனான பெற்றோர்களை கெடுத்துருவான் எங்களுடைய ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கு என்னைகள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயம் பாருங்க அது யாருமே சொல்லல நான் இந்த இடத்துல வரும்போது அல்லஹால எனக்கு சொன்னுக்க உங்களுடைய இந்த இடத்துல வரும்போது அல்லாஹ் சொன்னா இந்த செத்தி நிறுத்து அப்படின்னா நான் நிறுத்தினேன் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த பூமிக்கு முளை குச்சிகளை போன்று நான்குகள் நான்கு பகுதிகளிலே மூளை பூமியில இருந்து கொண்டு இந்த பூமி ஆட்டம் கண்டு விடாமல் இந்த பூமியின் பூகம்பம் ஏற்பட்டு பூமி முழுவதும் அழிவுபட்டு விடாமல் காப்பாற்ற அவர்கள் அமல்ல மேம்பட்டு மேம்பட்டு உயரமான தராவுக்கு போகும் பொழுது முகுத்தார் என்று பெயரப்படுறாங்க அவங்க மூணு நபர்கள் எப்பொழுதுமே உலகம் இருப்பாங்க இந்த முகூத்தார் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் ஒருத்தர் அமல் செஞ்சு மேலே போகும் பொழுது அவருக்கு இந்த குத்துபு ஏக காலத்துல உலகம் முழுவதும் ஒருத்தர் தான் இருப்பார் ஒருத்தர் தலைவராக இருப்பார் குத்துபு என்பவர் உலகம் முழுவதுக்கு எல்லா காலத்துக்கும் சேர்த்து ஒருத்தர் அல்ல ஒவ்வொரு காலத்திலும் குத்து இருந்துகிட்டே இருப்பார் இப்ப அந்த குத்துப்பு மவுத்தா போனாரு குத்துக்கும் மௌத்து இருக்குது அவர் மௌத்தாக உலகத்துல இருக்க மாட்டாரு அவருக்கும் மவுத்து உண்டு அவர் மவுத்தா போனாரு இந்த மூணு பேர் இருக்காங்க பாருங்க முக்தாரு அதுல இருந்து ஒருத்தருக்கு புரோமோஷன் கிடைச்சி போயிருக்கும் குத்துபா இருவார் அவர் அவருக்கு தெரியாது தெரியல சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் பெரும்பாலும் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் அல்லாத்தாலும் அந்த தன்மையை அவருக்கு அதுக்கு கீழே உள்ளவரில இருந்து ஒருத்தர் தூக்கி அந்த இடத்துக்கு போறான் அதுக்கு கீழே உள்ள விலைக்கு வரும் என்றா இருக்க இப்ப வலி என்பதிலிருந்து பத்து தரஞ்சாக்கள் இந்த குத்துபு வரைக்கும் இருக்கு ஒவ்வொருத்தரும் அவரை விட மேம்பட்டவர்கள் மேல உயர்ந்தவர்களாக இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு மனிதன் குத்துப்பு என்பதாக இருந்தால் எவ்வளவு முயற்சி செய்ய முஸ்லீம் என்று மனிதன்க்கு வர்றதா இருந்தால் எவ்வளவு பெரிய தியாகங்கள் எவ்வளவு பெரிய முயற்சிகள் செஞ்ச பின்னால அந்த இடத்துக்கு வர முடியும் இது ஒரு குத்துப்புடைய அந்தஸ்து இந்த குத்துப்பு என்பவர் இருக்கின்றாரே இவர் மேல ஒரு தரக்கு மேல தரக்கு மேல தர்ஜா தரஜாக்கள் உச்சமான தர்ஜாவில இருந்து அதை விளக்குவதற்காக இந்த விவரங்கள் சொல்லப்படுது இப்ப பாதி வரைக்கும் வந்திருக்கு அதாவது இன்சான் என்பதில் இருந்து என்பது பதினைந்தாவது தர்ஜாவில் வருது பதினைந்தாவது அந்தஸ்து வருது படித்த வருது இந்த பதினைந்து 15 அதனால நபி அவர்களுடைய சொல்லை கேட்பதற்காகவே அவருடைய தரணும் சொல்லப்பட்டிருக்கின்றன நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்தில் கேட்பதற்குரிய வாய்ப்பை அம்மாத்தாலாக தந்துருள்வானாக என்பதாக கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இத்தோடு முடிக்கிறேன் பாகுதாவாஹில்லாஹில்